வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பென்சில்வேனியாவில் ஜான்ஸ்டோன் நகரில் அணைக்கட்டு ஒன்று உடைந்ததில் இரண்டாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இரண்டாவது போவர் போர் முடிவுற்றது தென்னாப்பிரிக்கா பிரிட்டனின் முழுமையான ஆட்சியின் கீழ் வந்தது தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தற்போதைய பாகிஸ்தானின் குவேடா என்ற இடத்தில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின்போது ஜப்பானிய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் சிட்னி நகரை தாக்கின அறுபத்திம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா காமன்வெல்த் அமைப்பிலிருந்து விலகியது மேலும் தென்னாப்பிரிக்கா குடியரசு நாடாக அமைக்கப்பட்டது மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பெருநாட்டில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் யூங்கே என்ற நகரம் முழுமையாக புதையுண்டதில் நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் கனடாவில் நியூ பிரன்ஸ்விக்யையும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவையும் இணைக்கும் கூட்டமைப்பு பாலம் கன்பிடரேசன் பிரிட்ஜ் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் நள்ளிரவில் இலங்கை துரைனரின் வன்முறைகள் ஆரம்பமாயின யாழ் பொதுநூலகம் அடுத்த நாள் எரியூட்டி கொளுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டொராண்டோ தமிழியல் மாநாடு ஆரம்பமானது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வால்ட் விட்மன் அமெரிக்க கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பங்கஜ் ராய் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நீலவானன் ஈழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாரன் பாக்போ ஐவரி கோஸ்டின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரோஷான் மகனாம இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜோசப் ஹேடன் மேற்கத்திய இசையறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜான் அப்ரஹாம் திரைப்பட இயக்குனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுபாஷ் குப்தே இந்திய கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐயா துறை நடேசன் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் இந்நாளின் சிறப்புகள் புகையிலை எதிர்ப்பு தினம் என்று